பிராந்த சு அதுணம் ஆர்பிஷ் ஊக்கியே தை ஆகியீவாட்ட சீவபதாச்சாரிய பரமாத்மாவிலிருந்து <laughs> எதுவுமே தோன்றவில்லை என்கின்ற அஜாதிவாதத்தை உபதேசம் பண்ண ஆரம்பித்து அதற்கான விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறார் ஆ பரமாத்மாவிலிருந்து ஜீவோபத்தியோ ஜெகது எதுவுமே தோன்ற கிடையாது எல்லாம் மாயா காரியம் நம்ம அனுபவிக்கிற எல்லா அனுபவங்களும் மித்யா அனுபவம் அனுபவிக்கிற ஒருத்தந்தான் சத்தியம் அனுபவிக்கிறவனுக்கும் அனுபவிக்கும் தன்மை என்பதும் கிடையவே கிடையாது அனுபவிக்கும் தன்மையும் மிச்சியா அனுபோக்தா அனுபோக்திரு மிச்சியா இதுதான் புரிஞ்சுக்கணும் அனுபவமும் மித்யா அனுபோக்திரு என்ன சொல்றது சைத்தன்யம் பிரம்மை சத்தியம் அதனாலதான் மனிஷா வந்து சொன்னார் பிரம்மைவித் யாருக்கும் இந்த ஜானம் இருக்கோ அவன் பிரம்ம ஜானி இல்லை அவன் பிரம்மம் அப்படின்னா ஒரு நடத்து நம்ம விவகார திருஷ்டியில நம்ம வந்து இந்த ஜீவன் முக்தி பிரம்ம ஜானி பிரம்ம ஜான நிஷ்டன் இதெல்லாமும் சொல்லிட்டு இருக்கும் ஆனால் பாரமார்த்திக திருஷ்டியில் அதெல்லாம் கிடையாது ரொம்ப ஆழமாக பாரமார்த்திக திருஷ்டியை பேசுகிறார் நம்ம அப்பப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் வியாபாரிகம் பாரமார்த்திகம் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த வியாபாரிகம் சொல்லி சொல்லி கடைசியில் வியாபாரிகத்தில் ரொம்ப போயிடாது பாரமார்த்திகத்திலேயே இரு ஆகா வியாபகாரிகம் பாரமார்த்திகம் சொல்லி சொல்லி சொல்லி எங்கேயாவது ஒன்றே அறியாமல் வியாபகாரிகத்துக்கு சத்தியத்துவம் பலமாகிடப்போகிறது ஆக வியாபாரிக சத்தியம் பலமாக கூடாது வியாபகாரிக சத்திய புத்தி பலமாக கூடாது பாரமார்த்திக சத்திய புத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கா சொல்கிற பலப்படுறதும் கூட சத்தியம் மிச்சம் நிஷ்ட அந்தக்கரணத்துக்கு வேணுமா ஆத்மாவுக்கு வேணுமா என்ன பண்ணுறது டெக்ஸ்ட் அப்படி இருக்கு நமக்கு நிஷ்டை அந்தக்கரணத்துக்கு வேணுமா ஆத்மாவுக்கு வேணுமா ஆத்மாவுக்கு நிஷ்டை தேவையில்ல முடியாது அவசியமும் இல்லை ஆனால் ஆத்மாவுக்கு நிஷ்ட தேவை வச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் அதுவும் ஆத்மக்கியான நிஷ்டையும் கூட அந்தக்கரணத்துக்கு நிஷ்டையும் தேவையில்லைங்கிற கொஞ்சம் கஷ்டம் நிஷ்டையும் தேவையில்லைங்கிற ஒரு பலம் இருந்ததுன்னு சொன்னால் அதுதான் நிஷ்டை நம்ம அடிக்கடி என்ன கேட்குறோம் விவகார திருஷ்டியில் எனக்கு நிஷ்டை கொடுங்கோ நிஷ்டைக்கு பிளஸ் பண்ணுங்கோ நிஷ்டைக்கு பிளஸ் பண்ணுறோம் ஆனால் பிளஸ்ஸிங்கும் மிச்சா நிஷ்டையும் இது சொன்னால் என்ன பண்ணுறது வாயை திறக்க முடியாது விஷயம் உண்மைதானே சத்தியம் தானே பேசும் சத்தியத்தை தவிர்த்த சொல்லுவோம் அப்புறம் ஒன்று சொன்னார் இந்த ஜீவனுக்கு உற்பத்தி இல்லை ஜென்ம சம்பவம் இல்லை சம்பவா நாஸ்தி பிரலயா நாஸ்தி மரணம் எல்லாத்துக்கும் இந்த ஆகாஷ திருஷ்டாந்தத்தை வச்சுக்கொண்டே பதில் சொன்னார் அப்புறம் அடுத்தது பார்த்தோம் சுகதுக்காதி தர்ம குணங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தோம் அஞ்சாவது ஸ்லோகத்தில் ஆறாவது ஸ்லோகம் தான் இப்போ பார்த்தோம் கடைசியாக நம்ம பார்த்தது ரூப காரிய சமாக்கியாச்ச பித்தியந்தே தத்ர தத்ரவை நிறைய நாம் தான் சப்ளை பண்ணிக்க வேண்டியிருக்கு இதுக்கெல்லாம் நாம ரூப காரியங்களால் உபாதிபேதங்கள் இருக்கின்றன இதில் இன்னொன்னே நம்ம சேர்த்துக்கணும் பகவானுடைய நாமம் பகவானுடைய ரூபம் பகவானுடைய கர்மம் அதையும் சேர்த்துக்கணுமா நான் காலையில் சொல்லலை பகவானுக்கும் நம்ம நாம ரூப கர்மாக்களெல்லாம் வச்சிருக்கோம் அவருக்கும் ரூபத்தை ஒரு உருவம் ஒரு நாமம் இல்லாம அதாவது கீதையில வந்து பிரம்மனுக்குள்ள லட்சணங்களும் ஆத்மாவுக்குள்ள லட்சணங்களும் ஒன்றா இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்று சொல ஐக்கியார் வஸ்துக்கியம் கீதையில் பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு நித்தியத்துவம் அவ்வக்தத்துவம் அச்சித்தியத்துவம் அவிகாரியத்துவம் எல்லா லக்ஷணும் ஆத்மாவுக்கு சொல்லியிருக்கு அதே லக்ஷணங்களெல்லாம் பிரம்மனுக்கும் சொல்லப்படுகிறது அப்போ இந்த ரெண்டு லக்ஷணமும் வேற வேற கிடையாது ஒரே வஸ்து தான் லக்ஷணங்கள் ஒன்றுபடுவதால் பொருளும் ஒன்றே ஒரு லக்ஷணம் கூட பேதம் இல்லை ஒரு லக்ஷணத்தில் கூட பேதம் இல்லை ஆகவே எல்லா லக்ஷணங்களும் பூர்ணமாக பொருந்துகிறது ஆபகாரிய சமாக்கியாஷ்ட தத்திர தத்திர பித்தியந்தே பகவானாக இருந்தாலும் சரி ஒன்றும் வேண்டாம் இப்போ பாருங்களேன் எல்லா பஞ்சலோக விக்கிரகங்கள் தான் இப்போ வந்து எல்லா பத்ரி நாராயணராக இருக்கட்டும் சூரிய நாராயணராக இருக்கட்டும் ப்ரகஸ்பதியாக இருக்கட்டும் எல்லாம் என்ன செம்பு பித்தளை என்ன எல்லாம் இதில் தானே இப்பு ஆனால் என்ன பண்ணுறோம் ஒரு ரூபத்தை எல்லாம் வந்து பஞ்சலோகந்தான் ஒரே நேரத்தில் கூட உருக்கி அஞ்சு மோல்டில் ஊற்ற முடியும் ஒரே நேரத்தில் கூட அத்தனையும் உருக்கி அஞ்சு மோல்டுனையும் ஊற்றினா அஞ்சு அஞ்சு மாறிவிடுறது இதெல்லாம் அப்புறம் என்ன சொல்கிறோம் இவர் விக்னேஸ்வரன் இவர் வந்து சுப்பிரமணியர் எல்லாம் பார்க்குறதுக்கு பேதமாக ரூபேதமாக இருக்குது நாமபேதமாக இருக்குது ஒரு ஒருத்தருக்கு ஒரு புராண கதை என்ன இருக்குது ஆனால் வாஸ்தவமாக பார்த்தா என்னதுன்னா எல்லாம் பஞ்சலோகாத்மகம் அதேமாதிரிதான் அங்கே நந்தி வேறு இருக்கார் அவருக்கு பின்னாடி ஒரு பலிபீழம் வேறு இருக்குது இது எல்லாமே என்ன இருக்குது கடைசியில் பார்த்தா ஆனால் நம்ம திருஷ்டி என்ன அது வேறு எழுதி போட்டிருக்கு ஸ்ரீ விநாயகர் அவருக்கு தனி ஸ்லோகம் தனி மந்திரம் தனி பூஜை அவரோட மந்திரம் தந்திரம் யந்திரம் ரூபம் எல்லாம் வேறு வேலையாக இருக்குது அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம மனசில் என்ன பண்ணணும் அந்த துவைத்த புத்தி இருந்திருந்தாலும் இந்த அத்வைத்தமான அந்த பஞ்சலோகத்தை புரிஞ்சுக்கணும் மனசுக்கு தெரியும் சொன்னால் புரியல் ஒன்றும் கஷ்டமே இல்லை ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் விநாயகரை தான் சுப்பிரமணியரை தான் அந்த முகத்தை பார்க்குறோம் கிரீட்டத்தை பார்க்குறோம் கையில் இருக்கிற ஆயுதங்களை பார்க்குறோம் உட்கார்ந்துருக்காரா எப்படி உட்கார்ந்துருக்கார்னு பார்க்குறோம் இதெல்லாம் பேதத்தில் தான் நம்ம தரிசனம் ஜாஸ்தியாக இருக்குது அபேத தரிசனம் இதெல்லாம் இந்த திருஷ்டாந்த தத்துவபதேசம்ங்கிற புத்தகத்துலேயே இருக்குது இந்த பஞ்சலோக விக்கிரகங்க அறுபத்தி நாயன்மார் பஞ்சலோகத்தில் பண்ணி வைக்கிறாங்க கருங்கல்ல பண்ணுறாங்க பாவனை அது புரிஞ்சுக்கணும் ஆ பேதா நாஸ்தி தத்வத் ஜீவேஷு நிர்ணயாக பார்த்துட்டோம் என்னாச்சு நாமரூப கர்மபேதங்கள் கிடையாது அந்த நாமரூப கர்மபேதத்தினால ஜீவன் பேதம்னு சொல்லக்கூடாது ஜீவபேதத்தை சொல்ல முடியாது பார்த்துட்டோம் அப்புறம் இந்த இதுலையும் இன்னொரு கருத்து பார்க்க வேண்டியிருக்கு ஏழாம் ஸ்லோகத்தில் ஆகாச விகார அவயவோ யா நபதி கட்டாகாசம் இருக்குது இந்த கட்டாகாசமே கிடாகாசம் வந்து ஆகாசத்தோட விகாரமாக ஆகாசத்தோட அவயவமா இது கேள்வி இந்த கட்டாகாசம் குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் மகாகாசத்தினுடைய விகாரமாக மகாகாசத்தினுடைய அவயவமா சில காரணங்கள்லாம் இருக்கு இது வந்து இன்னொரு கருத்து ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தா நாஸ்தி அடிபடுது அஜாத்திவாதம் அப்படி ஏதாவது ஜாயத்தை சொல்லிவிட்டார் முதல்ல இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துட்டோம் அத்தோ பக்ஷாம் யகார்பண்யம் அஜாதி சமத்தான் ஜாயத்தை கிஞ்சித் ஜாயமானம் சமந்தத மறந்துட்டே இருக்க மறக்க எதான ஜாயத்தை கிஞ்சி ஜாயமானம் சமந்ததா விடாம உற்பத்தி நடந்துன்றிருந்தாலும் ஒன்றுமே உற்பத்தி ஆகலேங்கிற அந்த அகார்பண்ய அஜாதி சமதாங்கம் பக்ஷியார் உற்பத்தி ஆகிண்டே இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனா உற்பத்தி ஆகலேங்கிறத நான் சொல்ல போறேன் அப்படித்தானே பிரதிக்ய பண்ணிருக்காரு இப்போ இத்தனை பார்த்துட்டோம் நம்ம ஜென்மா கிடையாது மரணம் கிடையாது அப்புறம் வந்து சம்சாரித்தோம் அதாவது சுகதுக்கங்கள்லாம் கிடையாது நிர்குணம் பார்த்துட்டோம் அப்புறம் நாமரூப கர்மாக்கள்லாம் கிடையாது நாமரூப கர்ம பேதமும் கிடையாது ஆத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கு எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கணும் எனக்கு ஜென்மா கிடையாது எனக்கு மரணம் கிடையாது எனக்கு சுகதுக்கம் கிடையாது எனக்கு நாமரூப கர்மம் கிடையாது இதுதானே முக்கியம் அந்த அஜாதி பிரம்மன் யாரு அகமேவ நாமரூப கர்மம் கிடையாது கிடையாது எனக்கு அவயவமும் கிடையாது இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்ப பார்த்தாலும் ஈஸ்வரனை பூஜை பண்ணி பண்ணி பழகி நிற்போம் அப்படிப்பட்டதை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காரு உபாசனாஸ்ருதோ தர்மஹா ஜாதே பிரம்மணி வர்த்ததே பிராகுத்பத்தே ரஜம் சர்வம் தேனாசௌர் கிருபண ஸ்பிருதா ஆக இந்த அந்த வார்த்தையும் அந்த முதல் ரெண்டு ஸ்லோகத்தோட பலம் நமக்கிட்ட இருக்கணும் இப்ப எப்படி இருந்தாலும் சம்பந்தம் சொல்றதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன உறவு என்ன ஜீவாத்ம பரமாத்ம சம்பந்தம் என்ன இதில் வந்து சில ஒரு சில சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றது காரண காரிய சம்பந்தம் பரமாத்மா காரணோபாதிரயம் ஈஸ்வரஹா காரியோபாதிரயம் ஜீவஹா இது ஒரு பாடம் இருக்கு நமக்கு படிச்சிருக்கோம் அப்படிதான் ஆரம்பத்திலேயே படிச்சு வரோம் தத்துவபோதத்திலே அப்படிதான் இருக்கு காரணோபாதிரயம் ஈஸ்வரஹா காரியோபாதிரயம் ஜீவஹா ஆக காரண காரிய சம்பந்தம் இருக்கு பகவான் காரணம் ஜீன் காரியம் அப்ப காரணத்திலிருந்து காரியம் உற்பத்தி ஆயிருக்கு அது பரிணாம காரணமாக உபாதான காரணமாக விவரத்த காரணமாக வேற விஷயம் இப்போ விதையிலிருந்து மரம் உற்பத்தி ஆயிருக்கு வந்து காரணம் மரம் வந்து காரியம் நிறைய பேருடைய மதம் வந்து பிரம்மன் பரிணாம காரணம் ஆக ஜகத்து ஜீவர்கள் எல்லாம் காரியம் காரியம் சொன்னால் அதில் சில இதெல்லாம் இருக்கு நான் அதில் இன்னொரு சூக்ஷ்மெல்லாம் இருக்கு போல் நமக்கு இது போல் ஆ காரண காரிய சம்பந்தம் இருக்குது நான் படைக்கப்பட்டவன் திரும்ப திரும்ப அதை தான் இறைவன் படைத்தவன் அவனுக்கு படைத்தவன் என்கின்ற தன்மையும் எனக்கு படைக்கப்பட்டவன் என்கின்ற தன்மையும் இருக்கிறது அதுதான் இந்த உதாரணத்தை வச்சு சொல்கிறேன் மகாகாசம் வந்து பரமாத்மா பிரம்மன் இந்த கிடாகாசம் வந்து ஜைத் ஜீவன் இந்த ஆகாசத்தில் எங்கேயாவது ஆகாசம் மகாகாசன் காரணம் மெடா காசன் காரியம் நீ சொல்ல முடியுமாப்பா ஆக இது காரணக்காரிய சம்பந்தமாயிது ஐனவே காரண காரியம் தான் விகாரம்னு அர்த்தம் காரணம்தான் விகாரமாகி காரியமாக பரிணமிக்கும் காரணம்தான் விகாரமாகி காரியமாக பரிணமிக்கும் பிதா புத்திரவத்து அப்படி சொல்வது இதுதான் காரியமாக பரிணமிக்கிறது இப்போ விகாரம் வந்துடுறது இங்கே விகாரம் இல்லைங்கிறது இந்த விகாரம் எல்லாம் மாயா விகாரம் அண்டபகிரண்டமும் மாயா விகாரமே பாட்டு இருக்கேன் நமக்கு தான் அண்டபகிரண்டமும் மாயா விகாரமே சரி இன்னொரு சம்பந்தம் இருக்கு காரண காரிய சம்பந்தம் கிடையாது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் காரணக்காரிய சம்பந்தம் இல்லை இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவயவ அவயவி சம்பந்தம் அப்படின்னு சொல்றது உண்டு நம்ம பரமாத்மாவுக்கு அங்கங்கள் நம்ம உடம்புக்குள்ள எத்தனையோ செல்லெல்லாம் இருக்கு அது ஒரு தீர்வு அது மாதிரி பரமாத்மாவினுடைய அங்கங்களாக நாம் எல்லாரும் இருக்கிறோம் பரமாத்மா அங்கியாக இருக்கிறார் இந்த அங்க அங்கீ பாவம் இப்படிலாம் உண்டு அங்கீபாவம் எல்லாம் உண்டுதான் வார்த்தைகளை தான் மாற்றி மாற்றி போடுறேன் அங்க அங்க அங்கீ சம்பந்தம் எனக்கு என் கைக்குள்ள சம்பந்தம் என்ன இது அங்கி இது அங்கம் நான் அங்கி இந்த அங்க சம்பந்தம் இருக்கு அங்கம் அங்கோட விகாரம் மாதிரிதான் அவயவம் தான் இந்த இடத்துல விகாரம் வார்த்தை அவயவம் விடமாட்டோம் திரும்ப இந்த மகாகாசத்தோட அவயவமா கட்டா காசம் கட்டாக்காசம் வந்து மகாகாசத்தினுடைய அவயவம் அல்ல கட்டாசம் வந்து அவயவம் மகாகாசம் வந்து அவயவி ஹட்டாகாசம் வந்து அங்கம் மகாகாசம் வந்து அங்கி இப்படி சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது ஆக இந்த ஆகாச திருஷ்டாந்தத்தை வச்சுக்கிண்டே சொல்ற ஆகாச திருஷ்டாந்தத்தை வச்சுக்கிண்டு பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் காரண காரிய சம்பந்தமோ அல்லது இந்த அவயவ அவயவி சம்பந்தமும் கிடையாது அங்க அங்கி சம்பந்தமும் கிடையாது அதுல நிறைய தோஷங்கள்லாம் இருக்கு நான் வந்து பகவானோட பார்ட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிப்பாங்க நாமெல்லாம் அதுக்கெல்லாம் ஸ்ருதி பிரமாணம் இருக்கு சஹசிரபந்தேபாக நெருப்புல இருந்து நெருப்பு பொறிகள் பரப்பது போல உபனிஷத் சொல்றது முருல்லோகா விஸ்புலிங்கா ஜெய்ஹி கொஞ்ச நேரத்தில் சொல்ல போற உபனிஷத்துகளெல்லாம் அங்கங்க ஸ்ருதிகளெல்லாம் சொல்லி இருக்கு ஆனா அதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது பரகாங்கிறதுக்கு இவ்வளவு பரிசிரமப்படுறோம் சும்மா ஒன்றும் இல்லை என்ன ஸ்ருதி இல்லைன்னா நிறைய ஸ்ருதியை பண்ணிட்டு இருக்காங்க ஆக சிருஷ்டி ஸ்ருதி விரோதம் கிடையாதுன்னு நிரூபிக்க வேண்டியிருக்கு பிரளயஸ்ருதி விரோதம் இல்லைங்கிறது நிரூபிக்க வேண்டியிருக்கு அப்புறம் வந்து சுகதுக்கம்சார சம்சார புண்ணபாப சம்சார ஸ்ருதித்தி விரோதம் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது எல்லாம் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு அந்த வந்து நமக்கு ஜி ஜன சரீரத்தை ஜீவனை கூட உணங்கு இந்த சிருஷ்டி ஜீவன் வந்து புணந்தான் தத் சிருஷ்டுவா ததையவா அனுப்பிராவிஷது அனேன ஜீவேன ஆத்மனை அனுப்பிரவிஷ்ய நிறைய உபரிஷ மந்திரங்கள்லாம் ஞாபகம் இருந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும் இந்த போர்ஷன் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னா ரசிக்கணும்னா நிறைய உப்பநிஷத் மந்திரங்கள் எல்லாம் மண்டக்குள்ளே இருக்கணும் நிறைய அந்த ஸ்ருதியில் அப்படி சொல்லியிருக்கு இந்த ஸ்ருத்தியில் எப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்கிற போது இவரையும் இப்படி சொல்கிறார் அப்படி இல்லைன்னு நம்ம நமக்கு என்ன தோணுன்னு என்னவோ இப்படியோ வந்துட்டு போகிறது நிம்மதியாக சொன்னோம் என்னென்னா நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு சாஸ்திரம் படிக்க வந்தார் சாஸ்திரமே துக்கத்துக்கு காரணமாகிடுதுன்னு வச்சுக்கோங்க கேம்பில் வந்து நிம்மதியாக இருக்கலான்னு வந்தோம் இதில் நிம்மதியே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மூணு கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது ஏன்னால் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது இந்த மோகன் சொல்கிறார் அது பேசாமல் பக்தியோடு ஆனந்தமாக ரெண்டு பஜன் சங்க சத் சங்கம் வச்சு பஜனெலாம் பாடிட்டு ஆனந்தமாக இருந்துட்டு போயிடலாம் என்ன வாஸ்தவ்தான் என்ன பண்ணுறது செலக்ட் பண்ணிட்டோம் கிடையாது சொல்லுவோம் ஐக்கிய சம்பந்தம் ஐக்கிய சம்பந்தம் இந்த சம்பந்தம் சொல்லியே தர்கசாஸ்திரி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சம்பந்தம் சொல்லணும் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் ரெண்டு பேரும் எமராஜாட்டி போறோம் அது ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படி ஏதாவது ஒரு சம்பந்தம் சொல்லிக்கிட்டே இருந்தவங்க அவங்க இந்த சம்பந்தம் சொல்லலன்னா தூக்கமே வராது ஆக ஜாதி குண கிரியா சம்பந்தம் இதெல்லாம் சொல்றது உண்டு ஆக இந்த ஆகாசத்துக்கும் ஆகாச திருஷ்டாந்தத்தை வச்சே இது சித்தாந்தூரர் நைவ்வா சதா ஜீவாரவய தவீவாத் பரமாத்மன அவய சதா ந பரமாத்மான் விகாரமானவனாகவோ அவயவமாகவோ இல்லவே இல்லை அதனாலதான் நம்ம சொல்றோம் விசிஷ்டாத்வைத்த பேசுகிற பொழுது அவன் இதெல்லாம் இது ஒரு கருத்து என்ன தெரியுமோ நான் இல்லை எப்படி அவன் நான் இல்லை நான் அவன் இது அடிக்கடி சொல்லி பார்க்க இது கிளீன் விசிஷ்டாத்வைதம் செள்ள தெளிவான விசிஷ்டாத் சில பேருக்கு விசிஷ்டாத்மதுன்னு தெரியாது அவன் இல்லாமல் நான் இல்லை நான் அவன் இல்லை என்ன இப்படி அவனாக முடியும் அந்த இறைவன் இல்லாமல் நான் இல்லை நான் இறைவன் இல்லை ஏனென்றால் அவர் இருக்கிற சக்தியோ ஆற்றலோ எனக்கு கிடையவே கிடையாது அதனால் அவர் நான் இல்லை அவர் இல்லாமல் நான் இல்லை இது ஒரு மதம் நம்ம என்ன சொல்றோம்னா அவராவது நானாவது அவராவது நானாவது நீயாவது இதெல்லாம் மாயை நீ அவர் அது அவள் அவன் அது எல்லாம் மாயா கல்விதம் திரும்ப திரும்ப இதை தான் சொல்லிகிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன தெரிகிறது ஏழாம் ஸ்லோகத்திலேருந்துன்னா காரிய காரண சம்பந்த நாஸ்தி பரமாத்ம ஜீவாத்மனோ காரிய காரிய சம்பந்த நாஸ்தி காரண காரிய சம்பந்த நாஸ்தி அவயவ அவயவி சம்பந்த நாஸ்தி அப்படி போட்டுணும் ஆஹா விக்கார அவயவங்கிறத நீங்கள் இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் இது முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இதெல்லாம் ஸ்பஷ்டமாக புரியறது எதனால் இப்படி இல்லைனா நம்ம பிரிச்சுன்ற அவஸ்தைப்பட்டுருக்கோம் அதுக்கு பதில் சொல்லணும் காரணம் என்ன துவைத புத்தி காரணம் கிம் தான் கேள்வி துவைத சத்தியத்துவ புத்தி காரணம் கிவ் துவைதத்தை ரொம்ப உண்மையு நினச்சின்னு இருக்கோமே அதுக்கு காரணம் என்ன இந்த காரணத்தை சொல்லணும் இத்தனை சொல்லியாச்சு எனக்கு பொறப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு செத்து போயிடுவதுன்னு பயமாக இருக்குது எனக்கு டேட் ஆஃப் பர்த் வச்சுருக்கேன் எனக்கு நட்சத்திரம் தெரியும் இங்கிலீஷ் டேட்டும் தெரியும் தமிழ் டேட்டும் தெரியும் டேட் ஆஃப் பர்த் வேறு இருக்குது அப்புறம் டேட் ஆஃப் டெத்தை எவ்வளோத்தான் ஃபில் அப் பண்ண போகிறான் அதனால் அப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்குது ஜென்மம் இருக்குது மரணம் இருக்குது வியாதி இருக்குது பகவான் வேறே சொல்கிறார்லையா ஜென்மம் மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் ஈத்திய வேறு சொல்லி இது ஒரு இது ஒரு நமக்கு ஞாபகம் இருக்கணுமா எப்போ பார்த்தாலும் மனசில் நம்முடைய ஜென்மது ஜென்மாவை அந் நம்ம நினச்சி பாருங்கிற குறக்கிற போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அம்மா வைத்துக்குள்ளே இருக்கிற போது எவ்வளோ கஷ்டம் குறக்கிற போது எவ்வளோ கஷ்டம் வளர்ற போது எவ்வளவு படாத பாடுபட்ட அறிவில்லாத அனுபவம் விவரம் இல்லாம எத்தனை வருஷம் திண்டாடின எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க ஜென்ம துக்கம் என்ன வளர்றது துக்கம் நிறைய இருக்கு எத்தனை அடி வாங்கி இருப்போம் வாத்தியா என்ன விவரம் இல்லாம அறிவில்லாம அப்புறம் அது ஒன்று அதுக்கப்புறம் என்னென்னா அப்புறம் அடி அங்க வாத்தியார்கிட்ட வாங்குறது அப்புறம் வீட்டில் வாங்குற அடி வேற தனி அது அடிக்காத அடிகள்லாம் உண்டு இல்லையா வாழ்க்கையில் வந்து அடிக்காத அடி இது சொல்லடி எல்லாம் விழும் இந்த அனுபவங்கள்லாம் வேறு ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் அடிக்கப்பறம் அடிக்கடி வியாதி வேற வந்து அடிக்கிறது அப்புறம் வந்து ஜராவஸ்தப்பறம் இந்த எலும்பு தேஞ்சு போச்சு இடுப்பு எலும்பு தேஞ்சிது கழுத்தெலும்பு தேஞ்சுது காலெலும்பு தேஞ்சுது முதுகெலும்பு தேஞ்சுது எல்லா ஒரே பெல்ட்டோ பெல்ட்டு எல்லாம் போட்டு அத்தனையும் பாட்டிக்கிண்டு அகம் பிரம்மாஸ்தீ சொல்லிக்க வேண்டும் இது வேற ஒரு பக்கம் பெல்ட மாட்ட வேண்டி ஜென்ம மிருத்யூ ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் இது ஒரு இது இது இருந்ததுன்னா ஜாகிரதையா இருப்போமா தாய்மான் தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அயருவேன் அப்படிங்கிறார் சரீரம் போயிடும்னு யாராவது சொன்னால் நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன் ஜாகிரதை அப்படின்னா பயமா இருக்குமா தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அயறுவேன் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவிலா பேதைக்கும் வெகு தூரமே நல்ல உபன்யாசம் பண்ணுவேன் இந்த சொல்றாரு என்ன சொல்றது நான் சொல்லு வாங்கரியமன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் வண்ணம் வாலாயமாகவும் பழகி அறிய உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணி மனசை செலுத்தி ஒரு சாதனை பண்ணுவேனா அதெல்லாம் உடனே பண்றதில்லைங்க நல்ல கதை பேசுவேன் வாச்சா கைங்கரியம் ஒரு சாதனம் மனோவாயு வண்ணம் வாலாயமாக தொடர்ந்து பண்ணுவேனா என்னைக்கோ நான் ஆரம்பிப்பேன் அப்புறம் மூணு நாளைக்கு உட்கொடுவேன் அப்புறம் திரும்பவும் பண்ணுவேன் அப்புறம் திடீர்னு சன்னியாசத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவேன் துறவு மார்க்கத்தின் நிச்சய போல நேசானு சாரியாய் விவகரிப்பேன் அந்த நினைவையும் மறந்த போது நித்திரை கொள்வேன் தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அயறுவேன் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவு பேதைக்கும் வெகு தூரமே பேய்க்குணம் அறிந்து இந்த நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்ப நிஷ்டை அருள்வாய் இன்னைக்கு கூட போட்டிருக்கில்ல இன்னைக்கே நேர்த்திக்க போட்டிருக்கு பாசாடவைக்குள்ளே செல்லாதவர்க்கு அருள் பழுத்து ஒழுகு தேவத்தருள் இன்னைக்கு எழுதியிருக்கு இந்த திருக்குறள் இதில் எழுதி போட்டிருக்கு அருள் பழுத்து ஒழுகு தேவத்தரு கட்ட ஏன் இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கிறது காரணம் சொல்றார் அதாவது பேத புத்தி காரணம் பேத காரணம் இங்க சொல்றாரு அது விளக்கி சொல்லுவார் ஆமா கௌடபதாச்சாரியர் அனுமானம் தர்க்கத்தை வைத்துக்கொண்டே ஸ்ருதிக்கு ஒத்த தர்க்கத்தை ஸ்ருதி சம்மத தர்க்கத்தை வைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் ஜீவ உற்பத்தி ஜீவ மரணம் ஜீவனுக்கு சம்சாரம் நாமரூப கர்மாக்கள் அவயவம் விகாரம் ஒன்றும் கிடையாதுன்னு சித்தாந்தம் இன்னி இப்போ சொல்கிறார் இதுக்கெல்லாம் நமக்கு இந்த புத்தி இப்படி இருக்கேன் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம் என்னன்னா யசா பாலானாம் ககனம் மலைகி மலினம் பவதி யசா சிம்பிள்னா எப்படி பாலானா பாலானம்னா குழந்தைகளுக்கு ககனம் ககனம்னா ஆகாஷம் மலை மலினவதி ஆகாசத்தை பார்த்து ஒரே அழுக்காக இருக்குது ஸ்பேஸ் எல்லாம் ஃபுல்லாக டட்டி அப்படின்னு சொல்கிறது குழந்தை மேலே பார்க்குறது ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி குழந்தைக்கு தோன்று நமக்கு தெரியல நம்ம என்ன சொல்கிறோம் அது மேகம்னு சொல்கிறோம் ஏதோ இதாக இருக்குது இந்த நீலக்கலரில் இருக்குங்கிறோம் இந்த மாதிரி நம்ம நம்ம சா விவகாரம் நமக்கு தெரியும் அது நீளம் தெரியும் குழந்தைகள்லாம் வந்து ஆகாசத்தில் அழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுகிறது ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது கொஞ்சம் விவரமானவங்களுக்கு அதெல்லாம் அழுக்கில்லை அது மேகம் வந்து போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குழந்தைகளுக்கு அது அழுக்காக தோன்றுகிறது மலைகி மலினம் பவதி பாலானாம் பாலானாம்னா அவிவேக்கினான் குழந்தைங்க அந்த விவேகம்னால் கிடையாது மேகம்னா என்ன அது எப்படி பத்தியார் எவ்வளோ அழுப்பு இருக்குது பத்தியார் அதுக்கு அந்த மாதிரி பேசிட்டுருக்கு ஆனால் வாஸ்தவமாக அங்கே அழுத்து கிடையாது மலினம் மலைஹி மலினம் பவதி ரஜோதூமாதி மலைஹி மலினம் மலவத்து ககனம் ஒன்றா ஆகாது குப்பை அழுக்கெல்லாம் இருந்தாலும் மேகத்தையும் சரி இதுவும் சரி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு மலினம் பவத்து ததா அபுத்தானாம் மலைஹி ஆத்மா பி மலினோ பவத்து ஆத்மாவுக்கும் மலினம் மலினம்னா அசுத்தம் ஏற்படுகிறது அப்படின்னு யாருக்கு தோன்றுகிறது அபுத்தானம் என்ன அவிவேகினா புத்தியை சரியா உபயோகப்படுத்தாதவர்களுக்கு இப்ப என்ன சொல்றார் இப்ப அஜானந்தான் அத்தியாசத்துக்கு காரணம் அதுதான் இதனுடைய ஸ்லோகத்துடைய தாக்கம் ஆஹ் எனக்கு இருக்குங்கிறதுக்கு காரணம் என்ன அத்ய ஆத்ம ஞானம் இல்லாம் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இந்த ஜீவ ஜீவேதம் அடிக்கடி சொல்றதுதான் ஜட ஜடபேதம் ஈஸ்வர ஜீவேதம் இந்த ஜீவ ஜீவேதமும் ஈஸ்வர ஜீவேதமும் இல்லைங்கிறது தான் இப்ப நிரூபணம் பண்ணிட்டு இருக்காரு ஜீவ ஜீவேதம் கிடையாது ஏகாத்மவாத ஈஸ்வர ஜீவேதமும் கிடையாது மகாகாசாசத்தினால கிடையாது மகாகாசத்தினால திருஷ்டப்படி ஈஸ்வர ஜீவேதமும் கிடையாது ஆனால் இந்த கடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் எப்படி கட ஆகாசத்தில் நம்ம ஏற்றுகிறோமோ குடத்துக்குள்ளே இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் எப்படி அந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தில் நாம் ஏற்றி வைக்கிறோமோ எப்படி குழந்தைகளுக்கு ஆகாசத்தில் இருக்கிற மலங்களெல்லாம் அந்த மலமெல்லாம் ரஜோ அழுக்கெல்லாம் ஆகாசத்தில் ஏற்றி பார்க்கிறதோ அப்படி அஜ்ஞானிகள் ஆத்மாவில் ஏற்றி பார்க்கிறார்கள் அபு ஆமா உண்மையில வடவே கடையே இல்லாட்டி கீத சொல்லுமா விடறதுமே முடியாது விதாவினயசம்பே ஹஸ்து பண்டிதர் இஹைவைர் சர்மியே திருத்தம் ஒரு தோஷம் கிராபாதி குணதோஷங்கள் கிடையாது இதுல இன்னொரு விஷயம் இருக்கு வாஸ்தவ மலம் என்னது சகஜ மலம் வாஸ்தவ மலம் கைவிளின் பாட்டு இருக்கு சகஜ மலம் வாஸ்தவ மலம் கல்பித்த மலம் அப்படின்னு மலத்தை ரெண்டா பிரிக்கிறோம் கற்பிக்கப்பட்ட அழுக்கு உண்மையான அழுக்கு வாஸ்தவமான அழுக்கு உண்மையான அழுத்து அப்புறம் கல்பிக்கப்பட்ட அழுக்கு அதுக்கு உதாரணம் என்ன சொல்றதுன்னா வஸ்திரத்தை தான் சொல்றது வர்ண விசிஷ்ட வஸ்திரம் அப்படி சொல்றது வர்ணவிசிஷ்ட வஸ்திரம் இப்போ வர்ண உபகித வர்ண உபகிதம் அப்படின்னா சொல்றது வர்ண உபகித ஸ்படிகம் உபகித உபகிதன்னு சொன்னால் என்ன உபாதி அந்த வர்ண உடையதாக ஸ்படிகிறதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு புஷ்பத்தை அந்த ஸ்படிகம் வந்து அந்த கலராகவே தெரிய இருக்கு அது வாஸ்தவம் இல்லை கல்பித்தம் ஆனால் வஸ்திரத்தில் நிஜமாகவே அழுக்காயிடுதுன்னு சொன்னால் அது வாஸ்தவமானது அது உண்மையானது அது நீக்கணும் துணியில் அழுக்க இருந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கு கர்மா வேணும் உண்மையிலே அழுக்கில்லாத எனக்கு அழுக்கு இருக்குன்னு நான் நினச்சி விட்டேன் என்ன பண்ணணும் நான் திடீர்னு என்னை வந்து நாயாக நினச்சி விட்டேன்னு வச்சு உங்களேன் நாயாவோ கோழியாவோ நினச்சு விட்டேன்னு வச்சு என்ன பண்ணணும் நீ நாயில்லை மனுஷன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லி அதை நான் ட்ரைனிங் எடுத்து அகம் மனுஷியஹாஸ்மி அகம் மனுஷியஹாஸ்மி அப்படி சொல்லிக்கணும் இல்லையா அதுதான் அடிக்கடி எல்லாம் சொல்கிறாங்க என்னது நம்மளை பற்றி சொல்ற போது நாம வந்து மனித இனம் அப்படிங்கிறோம் அப்புறம் தமிழ் இனம் அடுத்தது அப்புறம் ஒரு ஜாதி வேற பிராமண இனம் அப்புறம் வந்து சன்னியாசி இனம் ஆண் இனம் பெண் இனம் எல்லாம் நம்ம வந்து கல்பிதந்தான் அது வாஸ்தவமான கொஞ்சம் கஷ்டம்தான் வாஸ்தவமான தூங்குறவோ தெரியணுமே இந்த வாஸ்தவத்தை மறக்கிறதுக்கு நாமளே ஆசைப்படுறோமே அப்படி வாஸ்தவமாகவே இருக்கட்டும் இந்த வாஸ்தவத்தை மறந்து தானே இருக்கும் அப்போ வந்து என்ன வேதாக அவேதாக பவந்தி பிதா அபிதா பவத்தி வேதமே சொல்கிறது தூங்குகிற போது பிதா அபிதா பவதி பிதா கிடையாது மாதா கிடையாது வேதம் கிடையாது கர்மா கிடையாது தர்மம் கிடையாது வேதாந்தம் கிடையாது இப்போ வந்து இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கேட்டால் நிச்சயமாக இந்த தூக்கத்திலேயே புரிஞ்சு அது மாதிரி பிதா பிதா பக்தி பிரம்மச்சாரி அபிரம்மச்சாரி பவதி சந்நியாசி அசன்யாசி பக்தி போட்டுக்க வேண்டியதான் நம்ம ஆக இந்த மலமெல்லாம் வாஸ்தவ மலன் கிடையாது கல்பித்த மலம் அத்தியாரோகம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால்தான் வந்து இந்த பண்டிதாக சமதரிசினான்னு சொன்னால் நம்ம எல்லோரும் எப்போவுமே விஷமதரிசிகள் தான் நம்ம சமதரிசனமாக இருக்கு சமந்தான் தெரியறதே விஷமந்தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குண்ணா என்ன சொல்றது நிறைய பேர் சமந்தான் எப்போ சமமாகவே இருக்கு அதில் பேசுறதுக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்கு எல்லாம் சமமாகவே இருக்கு விஷமத்தை பற்றி பேசுவோமே கொஞ்சம் அப்போ தானே நீ நானும் சம்சாரியாக வாழ முடியும் ஆக அபுத்தானா நம்ம வந்து விஷமத்தை தூக்கி எரியணும் ாம் ஆத்மா இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது இந்த எட்டாவது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது புரிஞ்சுக்கணும் காரணம் அக்ஞானம் சொல்லு ஐடென்டிபிகேஷனுக்கு காரணம் அக்ஞானம் இந்த சரீர அபிமான ஜீவாபிமானத்துக்கு காரணம் அஜானம் பெரியவங்கெல்லாம் நிறைய வியாக்கியானங்கள்லாம் சொல்லுகிறாரு நிறைய ஒரு ஒருத்தரும் எழுதுறதெல்லாம் நிறைய இருக்கு சரி அதையே அழுத்தமாக சொல்லி முடிக்கிறார் இனி பார்ப்போம் மரணே சம்பமே செய்வ கத்தியாக சர்வ ஷரீரேஷு आकाशेना आकाशेना संभवे गत्या आके மணேசத்தனீர இன்னும் ஆழமாக போக போகிறார் அவர் இப்போ என்ன பண்ணுறாருனா இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தோடு இதை பூர்த்தி பண்ணுறார் நான் மற்றதான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ எடுத்துக்கொண்ட இந்த டாப்பிக்கை பூர்த்தி பண்ணுறார் இந்த மூணாவது ஸ்லோகத்துலேருந்து ஜீவத்விஷேதா நான் ஜீவத்வங்கிற வார்த்தையே போடுறேன் அதாவது ஜீவத்வம்னா ஜீவனாக இருக்கும் இருக்கும் தன்மை ாக இருக்கும் தன்மையும் கிடையாது ஜீவத்வம் மித்யா ஈஸ்வரத்வம் மித்யா ஜீவத்வம் மித்யா ஈஸ்வரத்துவம் மித்யா நாம ராமரூப கர்ம மித்யா சொல்ல போன துவைத்தம் பேதம் சர்வம் பேதம் மித்யா கிடையாதுங்கிறது சித்தாந்தம் என்ன சொல்றார் மரணம் அடையும் பொழுதும் உற்பத்தி ஆகும் பொழுதும் எல்லாம் இந்த கடாகாசம் மகாகாசாச திருஷ்டாந்தத்தை மனசுல வச்சுட்டேதான் அவர் ஆகாசம் ஒரே ஒரு திருஷ்டாந்தத்தை வச்சு எல்லா விதமான விளக்கங்களையும் கொடுத்துட்டார் ஒரே ஒரு திருஷ்டாந்த வேற ஏதாவது திருஷ்டாந்தம் எடுத்துட்டார பாருங்க கடைசியா பார்த்தோம் அப்போ என்ன பண்ணார் அதுக்கும் ஆகாசத்தை தான் எடுத்துட்டார் அஜ்ஞானம் தான் காரணம் சொல்றதுக்கு ஆகாசத்தில் அழுக்க குழந்தைகள் எப்படி பார்க்கிறதோ அப்படி ஆத்மாவில் அழுக்க பார்க்கிறான் அஜ்ஞானி அழுக்க பார்க்கிறான் அஜானி குழந்தைகள் விவேகம் இல்லாம ஆகாசத்தில் அழுக்கை கற்பிக்கிறது அதே மாதிரி அஜானியும் ஆத்மாவோபம் பண்றான் கல்பிச்சுக்கிறான் இவனா இழுத்து போட்டு திண்டாடுறான் அது ஒன்னும் கிடையவே கிடையாது இல்லை இவனே அந்த அந்த விற்த்திகளை சத்தியம் நினச்சுக்கிறான் அந்த கரணத்தை சத்தியம் நினைச்சு அந்த கரண விற்த்திகளை சத்தியம் நினைச்சு அந்த விற்த்திகளை சரி பண்ணணுங்கிறதையும் நினைச்சு இதெல்லாம் சொல்றதுக்கே பயமா இருக்கு ஏன்னுட்டால் நிறைய பேர் அந்த கரணத்தை சரி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை அப்படி இருக்கிற போது அந்த கரணத்தை சரி பண்ணின்னு அவங்களுக்கு தான் இங்கே பேச்சு எத்தனையோ வருஷமாக இப்போ நிறைய சுவாமிகள்லாம் சில பேர் கேட்குறவங்க கஷ்டமாக இருக்குது இத்தனை வருஷமாக ஆன்மீக சாதனை எல்லாம் பண்ணியிருக்கேன் சுவாமி சாஸ்திரம் படிக்கிறதில்லை எங்கேயோ அப்படி இப்படி இன்னும் எனக்கு அந்த நிலை வரல எப்போ வரும் கேட்டால் நமக்கு இருக்கு ஏன்னா சன்னியாசமே வாங்கிட்டு சாஸ்திரம் ஒன்று கூட படிக்கிறது அப்புறம் எப்படி மோட்சம் வரும் கஷ்டமாக தான் இருக்குது கேட்குறப்போ இதுக்குன்னே வாழ்க்கையை கொடுத்துட்டு வீட்டை விட்டு அம்மா அப்பாவை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளே கத்தி குருவே கத்தி நல்லவர்கள் மிக நல்லவர்கள் ஆனால் அந்த மனசுக்குள்ள அந்த தாபம் இருக்குது இன்னும் நான் மோட்சம் அடையலை அப்படிங்கிற ஒரு தாபம் இருக்குது அந்த தாபம் இருந்ததுன்னு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டமாக நமக்கு பா கேட்கறதுக்கு அவ்வளோ பெரிய மகாத்மாக்களாக இருக்காங்க நல்லவர்கள் உள்ளம் ரொம்ப சுத்தமானது தூய்மையானவர்கள் ஆனால் நான் இன்னும் மோட்சம் அடையில இன்னும் என் மனசு சுத்தமாகலை என்னைக்கு இது ஆகுமோன்னு அவங்க இயங்குற போது பார்த்தா நமக்கு வந்து அதை கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு அது வந்து இவ்வளவு உயர்ந்த வாழ்க்கைக்கு வந்து இத்தனை பெரியவங்களா இருந்தும் கூட அந்த ஏக்கம் இருக்குன்னா என்ன அர்த்தம் அந்த சாஸ்திர பிரமாணம் அந்த குரு சாஸ்திரம் கிடை கிடைச்சாலும் மேல வர முடியும் அபிமானம் போகிறது அகர்மா இருக்கிறவன் சொல்றதா இல்ல நீ பண்ற அக்கிரமெல்லாம் உன்னோட இல்லவே இல்லை சொல்றது சொன்னா என்ன இந்த மாதிரி குருவத்தான் தேடிக்கொண்டு ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கல ஏன்னு ஊர் முழுக்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும் சுத்தம் பண்ணணும் சொல்லிகிட்டே இருக்கான் எல்லோரும் நான் போகிறவங்களாம் நீ அதை பண்ண இதை பண்ண என்னால் முடியலன்னு விட்டுவிட்டேன் நீங்கள் ஒருத்தர் தான் சொன்னீங்க ஆத்மாவுக்கு அக்கிரமாவது க்ரமமாகுது தர்மம் ஆகுது அதர்மாவதுன்னு சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தான் என்னுடைய ஜென்மத்துக்கும் குரு நீங்கள் தான் நான் அவங்கள பற்றி பேச மகான் பெரியவங்க அப்படிலாம் நான் பார்த்துருக்கோம் நாங்கள் வாழ்க்கையில் பார்த்ததுனால சொல்லுவோம் அவர்களுக்கு அந்த ஏக்கம் இருந்ததுன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது கேட்கறதுக்கு ஏன்னா இதுக்குன்னு வாழ்க்கையை கொடுத்துட்டு சரி அந்த கஷ்டமும் நிச்சயம் தூக்கி போடுறோம்னு அது வேற விஷயம் அதுவும் நிச்சயம் சொல்லி போட்டுடணும் நம்ம ஆனால் அது வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னா இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு வந்து இவர்களுக்கு உண்மை விளங்க அதுதான் கிருஷ்ணர் சொன்னார் என்னது எதத்தாமப்பி சித்தா ம்ேதி தயற்சி பண்ணுகிறவர்கள் உள்ளும் உண்மையை உணர்கிறவர்கள் வெகு சிலரே வெகு சிலரேன்னு சொன்னால் ஜன்மநேனம் வாசுதேவசர்வம் சமாத்மா சுலப நம்மத்மா சுலப துர்லபா சுதுர்லபா எத்தனையோ ஜென்மாக்கு பிறகு அந்த மகா ஞானவான் என்ன வந்து புரிஞ்சுக்கிறான் சர்வம் வாசுதேவம் இத்தி சா மாம் பிரபஞ்சத்து ச மகாத்மா அந்த மகாத்மா ரொம்ப துர்லபமானன்னு சொன்ன அதெல்லாம் ஞாபகம் இதுக்குதான் இதை சொல்றேன் நான் மரணே சம்பவே செய் பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி உடம்பு தான் பிறக்கிறது சரீரம் தான் தோன்றுகிறது சரீரம்தான் மறைகிறது ஆகவே அது மாத்திரமில்லை இருக்கிற போதும் ராமேஸ்வரத்துக்கு போனால் காசிக்கு போனான் நான் நல்லதாகவே சொல்கிறேன் அப்புறம் செத்து போன பிறகு சூக்ம சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போனான் நரகத்துக்கு போனால் அங்கே போனா இங்கே போனான் கத்தியா கத்தியாகமனையோ ரத்தி கத்தி ஆகமனம் போகிறான் வரா போறது வர்றது இப்போ வந்து குடம் தோன்றியது நம்ம விடமாட்டது திருஷ்டாந்தது குடம் தோன்றியது கடம் தோன்றியது கட்டாகாசம் தோன்றவில்லை கடம் நாசமானது கட்டாகாசம் நாசமாகவில்லை நகர்த்தப்பட்டது கடம் போனது கடம் வந்தது கட்டாகாசம் போகவில்லை கட்டாகாசம் வரவில்லை ஞாபகம் கடாகாசம் கிடைச்சு ரொம்ப நேரம் கழிச்சு கடம்னா என்னன்னு கேட்கக்கூடாது என்னமும் சொல்லிட்டே இருக்கேன் நான் பாக்கிறேன் மூணு நாளாக இந்த கடம் கட்டம் சுவாமிஜி இந்த கட்டம்னா என்ன அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அதனால சங்கராச்சாரிய சிவானந்தர்ல சொன்னோவா மிருப்பிண்டோவா இப்படியே வேதாந்தம் படிச்சு படிச்சு பகவானை நினைக்க முடியாம போச்சுன்னு ஒரு இடத்துல சொல்லலாம் இந்த கடத்தையும் மண்ணையும் சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி இந்த தர்க்கத்துக்காக சொல்லியிருக்காரு தர்க்கல ரொம்ப ஈடுபட்டு ஈஸ்வர தியானம் பண்ணாமல் போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணி பா சொல்லி வச்சிருக்காரு அது பிரதானம் அது பக்தி பிரதானம் கத்தியா தமனையோர் அப்பி ஸ்திதம் சர்வே சர்வ சரீரேஷம் சர்வ எல்லா சரீரத்துக்குள்ளேயும் இருந்தாலும் எல்லா கடங்களுக்குள்ளும் கட்டாகாசமாக இருந்தாலும் என்னது வரவு ஜீவனுக்கு இல்லை இது ஒரு வார்த்தை கமனாகமனம் கமனாகமனம் வந்து ஜீவனுக்கு கிடையாது நான் இப்ப இங்கிருந்து அங்க போறேன்னா நான் போல உடம்பு போறது சரீரம் போறது நான் போகிறதும் இல்லை வரதமில்லை போக்கும் வரவும் உணர்வுமில்லா புண்ணியனாக புண்ணியன் நானே என் புண்ணியன் அவன் இல்லை புண்ணியன் நானே அப்படி சொன்னால் தான் அவருக்கே சந்தோஷம் ஞானியத்து ஆத்மீவம் வேண்டும் ஆஹா நீயா உருப்படியாக புரிஞ்சுன்னு சொன்னி எல்லாரும் வந்து லிஸ்ட்டை கேட்டுன்னே இருக்கான் பிடிச்சி பிடிச்சா வச்சுருந்தேன் நீ ஒருத்தன் தான் நீ புரிஞ்சு வம்பு இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி பகவான் சந்தோஷப்படுவார் ஆஹ் கமனையோரீரீத உத்ராமந்தம் ஸிதம் வாஞ்ஜானுவித்தீரியுஷ் ஆச்சார உபதேஷமே சாஸ்திரம் அதாவது ஞான அறிவுக்கண்ணை உடையவர்கள் ஆச்சாரியன் சாஸ்திரத்தின் துணை கொண்டு அந்த உண்மையை உணர்கிறார்கள் மூடர்கள் அதை உணர்வதில்லை உத்கிராமந்தம் இந்த உடம்பை விட்டு கிளம்பு உத்கிராமந்தம் ஸ்திதம்பாப்பி இருக்கின்றான் அது உப அதுவும் உபாதி திருஷ்டி உத்ராமந்தம் இவ ஸ்திதமிவ புஞ்சானமிவ குணாந்விதமிவ விமூடாக நானு உடம்ப பார்க்கிறான் மனசை பார்க்கிறான் உலகத்தை பார்க்கிறானே தவிர உடம்பையும் மனசையும் உலகத்தையும் பார்க்காதவனாக இருக்கானே பார்க்கிறவனை பார்க்க ஆரம்பிச்சுட்டா பார்க்க கூடாத என்னத்துக்கு பார்த்து நம்ம என்ன பண்றோம் பார்ப்பவனை பார்ப்பவனை பார்ப்பான் உண்மையில அர்த்தம் பார்ப்பான்னு சொன்னாலே என்ன உண்மையை ஓர்ந்து பார்ப்பான் தெளிந்து பார்ப்பான் அவனுக்கு பேர் தான் பார்ப்பான் அவன் தான் எல்லாத்தையும் பார்ப்பான் சர்வ சரீரேஷம் எல்லா சரீரத்துக்குள்ளே இருந்தாலும் ஆகாஷேன ஆகாச திருஷ்டாந்தத்தை போல அவில அவிலட்சணம் வேற்றுமையற்றவன் வேறுபாடற்றவன் மகாகாசத்துக்கும் கிடாகாசத்துக்கும் இப்படி வேறுபாடு இல்லையோ கிடாகாசத்துக்கும் கிடாகாசத்துக்கும் இப்படி வேறுபாடு இல்லையோ ஆகாசத்துக்குள்ள கிடங்கள் இப்படி இருக்கிறதோ அப்படி சொல்லணும் ஆகாசத்துலதான் கிடம் இருக்கு கிடத்துக்குள்ள ஆகாசமா ஆகாசத்தில் கிடமா ஆகாசத்துக்குள்ளேயும் கிடத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது கிடத்துக்கு வெளியிலையும் ஆகாசம் இருக்குது கடம் முழுவதும் அந்த கடத்தினுடைய செவரு முழுவதும் வியாபிச்சிருக்கு இப்போ இந்த செவரெல்லாம் ஆகாசம் வியாபிச்சிருக்கா இல்லையா செவருக்கு வெளியில் ஆகாசம் இருக்கா இல்லையா இருக்குது செவருத்துக்கு உள்ளே கட்டடத்துக்குள்ளே ஆகாசம் இருக்கா இல்லையா சொல்லப்போனால் ஆகாசத்தில் சுவர் இருக்கிறது ஆகாசத்தின் கட்டடம் இருக்கிறது அனூத்தனூத்தாத்மீட்சத்தோகயுத்தமர்மாத்தனி மயி வமிய சமம் பசிய சுகம் வாதிவா துணம் சயோகி பரமோமத எல்லாம் ஆறாவது அத்தியாயத்தில் இருக்கு அதாவது எல்லா ஜீவாத்மாவிலேயும் எவம் பரமாத்மாவை பார்க்கிறானோ பரமாத்மாவில் ஜீவாத்மாவை எவம் பார்க்கிறானோ அதுதான் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி சர்வபூதம் ஆத்மானம்னா ஜீவாத்மான சர்வபூதானிச்ச ஆத்மனின்னா என்ன அர்த்தம் பரமாத்மனி எல்லாம் ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம் எல்லா குடத்துக்குள்ளும் இருக்கின்ற ஆகாசத்தை அவன் பார்க்கிறானோ அப்படின்னு சொல்லலாமே எல்லா குடங்களையும் எவன் ஆகாசத்தில் பார்க்கிறானோ அப்படி சொல்லி பாருங்க புரியல ஆகாசத்திலேயே குடங்களை அவன் பார்க்கிறானோ அதை போல எல்லா எல்லா ஜீவராசி எல்லா எல்லா சரீரத்துக்குள்ளும் எவன் பரமாத்மாவை பார்க்கிறானோ எல்லா சரீரங்களையும் எவன் பரமாத்மாவில் பார்க்கிறானோ அவன்தான் உண்மையை பார்க்கிறான் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி ஈக்ஷத்தே யோக யுக்த ஆத்மா ஞானயோக யுக்த ஆத்மான் எவன் ஒருவன் இந்த ஞானயோக சாதனத்தினால எல்லாவற்றையும் அத்வைத பரபிரம்மனாகவே பார்க்கிறானோ சர்வத்திர சமதர்சன அவன் எல்லா இடத்திலையும் பிரம்மனையே பார்க்கிறான் சொல்ல ஸ்லோகம் இது வந்து உபசம்ஹாரம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஆக ஆகாஷம் போக்கு வரவு இது ஞாபகம் போகிறது வர்றது டிராவல் பண்றது எதுவும் கிடையாது இதுல நீங்க ஏதாவது சொன்னா இதுலேயும் ஒன்று சொல்லணும்னு சொன்னா கத்தியாகி கிடையாது கமனாகமனம் ஜீவனுக்கு கிடையாது மரண சம்பவம் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லிட்டார் அவர் இது இப்போ இனி அடுத்த டாபிக் உள்ள நுழைய போகிறோம் இந்த ஒன்பது ஸ்லோகங்களே நம்ம பார்த்துருக்கோம் முதல் ரெண்டு ஸ்லோகம் பிரதிஜா வாக்கியம் இந்த மூணாவது ஸ்லோகத்திலிருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரை ஸ்லோகம் இல்லை காரிகைன்னு சொல்லணும் இல்லை முதல் ரெண்டு காரிகா ஸ்லோகங்கள் முதல் ரெண்டு காரிகைகள் பிரதிஜா வாக்கியம் அப்புறம் மூணாவது காரிகையிலிருந்து ஒன்பதாவது காரிகை வரை ஜீவன் பிரம்மே என்று வேறல்ல ஆகாச திருஷ்டாந்தத்தை வச்சுக்கொண்டு அனுமானம் பண்ணி ஸ்ருதிகளுக்கு விரோதம் இல்லைங்கிறத சித்தாந்தம் பண்ணிவிட்டார் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துங்க இப்ப அடுத்தது இன்னொரு கருத்து வரப்போது பத்து ஸ்லோகத்தில் பத்தாவது ஸ்லோகத்தில் என்ன பண்றாரு கேட்டா ஷரி சுவாமி புரியுது இந்த உபஹிதம் ஒன்றுதான் உபகிதம் கட்டாகாசம்னா ஒன்றுதான் ஏற்கனவே சொன்னதுதான் மூணாவது ஸ்லோகத்தில் இரண்டாவது வரியில சொன்னதுக்கு விளக்கம் இப்போ வருது மூன்றாவது ஸ்லோகத்தில் இரண்டாவது வரியில சொல்லப்பட்ட கருத்துக்கு விளக்கம் இப்பொழுது சொல்லப்படுகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் ந ஜாயான ஜாயத்தை கிஞ்சித்து இல்லை இல்லை மூன்றாவது நிதர்சனம் அங்கே நம்ம பார்த்தோம் சரி குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் வந்து அபேதமாக இருக்கு ஒத்துக்கிறோம் குடமெல்லாம் வேற வேறையா இருக்கேன் குடமெல்லாம் இருக்கேன்னா அந்த குடத்தை குடத்தினுடைய காரியத்தையும் விசாரம் பண்ணி பார்த்தோம்னா அது ஆகாசத்தில் தான் முடியும் அது மண்ணால் ஆனது மண் பிளஸ் நாம ரூபந்தான் குடம் அப்படி பார்த்தோம் அப்புறம் வந்து மண்ணை வந்து என்ன பண்ணும் பிருத்திவின்னு சொல்லி பிருத்திவியை வந்து ஜலத்தில் உடுக்கி ஜலத்தை அக்னியில் ஒடுக்கி இந்த காரியத்திலேயே காரணத்தில் காரியத்தை காரணத்தில் ஒடுக்கின்றே போய் அபவாதம் பண்ணி பண்ணி கடைசியில் ஆகாசத்தை போய் அதையும் கொண்டு ஆத்மாவில் முடித்தோம் அதை கொஞ்சம் விளக்கி சொல்றார் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தில் இதுவரைக்கும் ஆகாச திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கொண்டவர் இப்போ வேற ஒரு திருஷ்டாந்த வச்சு கொண்டு இந்த கருத்தை சொல்ல போகிறார் சங்கா தா ஸ்வப்னவத் சர்வே ஆத்மாயா விசர்ஜிதா आधिक्ये सर्वसाम्येवा நோப்தி விஷயத்தை சாாத்தே ஆயிசி ஆதிக்கே सर्वे, सर्वे माया, माया, माया सर्वसाम्येवा உப பத்தி நகி வித்தியதே இல்லை சிம்பிள் தான் ஒன்றும் கஷ்டம் இல்லை என்ன சொல்கிறார் இப்போ நமக்கு எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் வேறு கேள்வி வரும் சுவாமிஜி இதெல்லாம் புரியறது உடம்புக்குத்தான் ஸ்தூல சரீரத்துக்குத்தான் வந்து சுகது ஸ்தூல சரீரம் சூக்ஷ்மரீரம் சூக்ம சரீரத்துக்கு தான் சுகதுக்கம் சம்சாரம் எல்லாம் இருக்குது எல்லாம் புரியறது அப்போ வந்து சைத்தன்யம்னு ஒன்று இருக்குது ஸ்தூல சூட்ச ஷரீரமும் இருக்கே துவைத்தம் இன்னும் போகலையே அத்வைத்தம் இருக்கு ஆ சேதனமும் இருக்கு ஜடமும் இருக்கு சேதனம் ஒன்றுங்கிறது புரியுது எல்லா சேதனமும் ஒன்று ஜீவ சேதனங்கள்லாம் ஒன்று ஈஸ்வர சேதனமும் ஜீவ சேதனமும் ஒன்று அதெல்லாம் புரியுறது ஆனால் சேதனம்னு ஒரு பதார்த்தம் இருக்கு ஜடம்னு ஒரு பதார்த்தம் இருக்கே ரெண்டும் இருக்கிறபோது எப்படி அத்வைத்தம் சித்திக்கும் நம்முடைய அனுபவம் துவைத்தம் முழுக்க முழுக்க அனுபவம் துவைத்தமாக இருக்குமா இருக்கு விஷமமாக இருக்கு விஷமஹா துவைத்தஹா அஸ்மாக்கம் சர்வேஷாம் அனுபவா துவைத்த என்ன சொல்றது பேதா விஷமஹா அதுதான் நிறைய இருக்கு அதுல தான் இருக்கு நமக்கு அத்தகைய என்ன சுவாரஸ்யம் இருக்கு அப்படி சொல்லலாம் இங்க சுவாரஸ்யமும் இருக்கு துக்கமும் இருக்கு விவகாரத்தில் நமக்கு வந்து சுவாரஸ்யமும் இருக்கு துக்கமும் இருக்கு எந்த துக்கம் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியும் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டே இருக்கிற போது சரி ஆனா வந்து எப்படி எந்தெந்த துக்கங்கள் எப்படி எந்த ஃபார்ம்ல எப்படி வரும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நல்லா இருந்தார் திடீர்னு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுத்து கை கால் இழுத்து விடுத்து காலம்பரம் எல்லாரும்தான் மத்தியானம் வந்துடுச்சு அப்படி சொல்றாங்க கேட்கவே கஷ்டமா தான் இருக்கு போயிட்டா கூட பரவாயில்லன்னு தோன்றது இருந்துட்டு அவஸ்தப்படப்படாது தோன்றுகிறது எப்படி துக்கம் எப்படி வருது அப்ப சுவாரஸ்யம் பத்தி தோணுமா வாழ்க்கையில வந்து வேற்றுமையில சுவாரஸ்யம் தெரியுமா அப்ப நமக்கு மனசுக்கு பலத்தை கொடுக்கறது அத்வைத ஞானத்தை வேற வழி கிடையாது இந்த மனசுக்கு பலம் இதெல்லாம் மித்தியாங்கிற பலம் பெருசாக இருக்கணும் யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க ஏன்னால் ரெண்டு நேரம் பேசுவாங்க கொஞ்சம் யார்தெல்லாம் பேசுவாங்க ரெண்டு வாரத்தில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என் வேலை இருக்குன்னு போயிடுவான் அவங்களுக்கு வேலை இருக்கேன் அதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது அப்புறம் நமக்கு என்ன தோணும் எங்கிட்டயே யாராவது ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் போயிட்டே இருக்காங்களே ஒரு காலத்தில் வந்து வந்து அப்படிலாம் பேசினாங்க நான் எல்லாம் எவ்வளோ காரியம் பண்ணு அப்படின்னா நமக்கு தோணும் அனுபவத்துல அப்படி பார்க்க தெரியும் நான் இவ்வளவு எல்லாம் நான் பண்ணினேன் ஒரு காலத்துல எழுந்து பண்ண அப்படிப்பட்டவனே வந்து ரொம்ப நேரம் பேச முடியல டைம் இல்லைன்ட்டு போயிட்டாங்களே முழுக்க முழுக்க எனக்கா அவன் வாழ்க்கையே கொடுக்கப்படாதோ அவனுக்கா வாழ்க்கை அம்மா அப்பாவே சொல்லுவான் குழந்தைகள் அப்படிலாம் பார்த்து பார்த்து வளர்த்தேன் வயத்துல மாவிழக்குமாவெல்லாம் வச்சு காப்பாத்தினேன் அவனை சொல்லுவான் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணிவிட்டான் விட்டுட்டு போயிட்டான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் எல்லாம் சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுதான் யாரு பெத்ததாவது வளர்ந்ததாவதுன்னு அந்த அந்த ஞானம் யார் பெத்தா யாரு வளர்த்தா யாரும் ஒன்றும் பண்ணவே கிடையாது இருந்தா தானே நக்டித் ஜாயத்து ஜீவா ஒன்றும் கிடையாது அந்த ஞானம் தான் அப்போ வந்து அப்போ இந்த ஞானம் தான் நம்மளை காப்பாற்றும் வேறு வழி கிடையாது அதுவும் அதுவும் உண்மை அது வேறொன்னு சந்தேகம் இல்லாட்டி சங்கராச்சாரியர் பஜகோபிச்சந்திரி இப்படி விழுந்து விழுந்து இப்படி சொல்ற யாவத் தாவன் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தா கோபி நிச்சதி ஒன்றும் கேட்க மாட்டாங்க போயிட்டு போட்டு இன்னும் பாக்கி இருக்கு இதில் இந்த சுலோகத்துடைய சாரம் என்னன்னா எல்லா விதமான உடற் சேர்க்கைகளும் உண்டு வண்ணப்பட்டது மாயா காரியம் என்று சொல்ற விளக்கத்தை நாளை பார்க்கலாம் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமர் தேகாய தட்சிணா மூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணே திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ிாஹரிம் ஆமீ ஜத்தரிம